திருவாய் உழைப்பு செய்து இந்த ஆணைத்தார் அதை அழைத்துக் கொண்டார் இந்த திருவரங்கத்துக்கு வந்துவிட்டார் இந்த திருவரங்கத்துக்கு வந்தவராய் அவர்கள் இல்லாத விழுந்தார்கள் ஆச்சாரியாரும் வந்தித்திருக்க ஆழ்வார்களும்ந்தானோடு மந்திரசந்தான சட்டத்தை குறித்த ஆதாரம் மனவாரிய வாக்கு எப்போது இந்த உதவி வேண்டாம் அர்த்தடுந்திரோம்ரிதமாக உங்களுடைய உணவு இருக்கும் வையம் தான் சிறுவரங்க சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார் அதை வரவாட அவர்கள் ஆட்சி பிரபந்தத்தில் இந்த வழங்கத்தில் இறுதி இரு இந்த ஆட்சி பிரபந்தம் என்கிறவர்கள் அடி கொதிப்பா அழுது நல்ல கோட காலம் வெயில் அடிக்கிறது அப்ப இவங்க தன் பாதரட்சையே இல்லாம பாதரட்சையே இல்லாத நடந்து கால அந்த சுடுப்பட்டவங்க நடத்து இந்த சம்சாரத்துல ரெண்டு செகண்ட் இருந்தா ஒரு செகண்ட் இருந்தாலும் தாங்காது நம்ம மோட்சபோகத்துக்கு போகணும்னு எவன் சொல்லிக்கிறாரோ அதுதான் இருக்கு அதுதான் வாங்கினா ஆத்தப்பிரபந்தர் திருப்த பிரபந்தர் நம்ம திருப்த பிரபந்தர் ஓட்டர் கொடுக்கிறேன்னு சொன்னவங்க எப்ப வேணாம் நான் கருணாதிக்கு சொல்லிட்டேன் ஆசாரம் செஞ்சு சபாஷ் ஆச்சு அதுக்கே கருணாதிச்சு அதுக்கப்புறம் கருணாநிதி இல்ல எப்ப ஓட்டர் குடுக்குறே கூடும் அது வந்து கவலை இல்ல வேற திருஷ்டப்பட நம்ம உள்ளார் பொதுவாறு ாலும்டிப்பின <Hebrew> உடலை நான் போக வேண்டும் என்ற ஆழ்ந்த இந்த அரங்கத்தில் ஆட்சி பிரபந்தத்தில் தமிழ் பாட்டு வெறும் தமிழ் பாட்டு தான் அந்த தமிழ் பாட்டு நீங்க தமிழ் தெரியும் அப்பவே நல்லவரு இந்த அரங்கத்தில் இனிது இரு எதிரி என்று எந்த எதிராஜருக்கு எனக்கு அப்பா பாகம் இருக்கக்கூடிய எதிராஜனுக்கு ரெங்கராஜன் தந்த வரபுகிற பார்த்து ஸ்ரீ ரெங்கபத்தி தந்த வரவர் சொல் சொ அந்த பிள்ளை வந்துடும் என் பயிலும் ஒண்ணப்பட்ட அதனால இங்க சர்ப்புதல் மருந்து போட்ட தரப்புதல் சொத்தா இருக்கிறவர்களுக்கு சொத்தா இருக்கிறதால எப்படி அப்பாவிலிருந்து கண்ணடியே தாங்காமல் வருவது தோ அதற்கு அனுபவிக்கலாம் அந்த திருவரங்கத்தில இருந்து கொண்டுதான் ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருந்தார் கடைசி ஆச்சாராக அதனால நாம சொல்லலாம் அதனால தவறே கிடையாது அதுதான் திருவரங்கம் திருப்பதியை இருப்பாகப் பெற்றோம் அதுக்கு அடுத்தது மன்னியதை உணவாக கட்டுறோம் இதுக்கு எவ்வளவு சொல்ல திருவாரூரி கூடவே சொல்லலாம் சத்தே கிடையாது ஆனாலும் கூட ஒரு சில விஷயங்களை நிறுத்த இந்திய வேசாகம் பண்ற நானும் வியாசாரம் பண்ற அவர் சின்ன ப்ரூ கொடுக்கிறார் அந்த குழு புத்திசாலத்தில் அவர் கலை என்ன நாலு பிரபந்தங்கள் கலை அவருடைய நான்கு பிரபந்தங்கள் பெரும்பிரத்தம் பெருமா தெரியாத இந்தியத்தில் வேதோ திதரின் பௌருஷமான கீதா வைஷ்ணவங்கள் போது அவள் செயலி இது சாரம் ீதா புராதேஷ வைஷ்ணவம் வேதத்திற்குள்ளே புருஷ சுத்தம் சிறந்தது வேதேஷு பௌருஷம் சூத்தம் தர்மசாஸ்திரேஷு தர்மசாஸ்திரங்கள் நிறையா இருக்கு அதுல கௌதம சாஸ்திரம் சிறந்தது அதே மாதிரியாக வேதேஷு பௌருஷம் சூத்தம் தர்மசாஸ்திரேஷு மாணவம் பாரதே பகவத்கீதா மகாபாரதத்துக்குள்ளே கீதை சிறந்தது அதுபோல புராணங்களுக்குள்ளே விஷ்ணு புராணம் சிறந்தது அதுபோல அபிட்சே அவன் தித்ய பிரபந்தம் அருவார்கள் அருளி செயல் வாழ்தான் கொஞ்சம் மாசுகளும் தான் நான் சொன்ன சொல்லு கேட்டா அந்த அர்த்தமான அமைக்கப்பட்டிருக்கிறது அருளிச்செயல் வாழி தாய்வார்கள் குறவர் இடத்துல கொஞ்சம் உதிச்சு சொல்றேன் நான் போறேன் ஐயந்து சொல்லாம போட்டேன் சொல்லாம போட்டவன் அப்புறம் தான் எடுத்து பாக்க ஞானம் தாய்வாசல் புறவருக்கிறார் நிலவாளமா நம்ம ஆட்டாங்க தமிழ் இந்த புறவர் சப்தத்துக்கு அர்த்தம் ஆகியிருக்கா இப்ப அதெல்லாம் எடுத்துக்கோது நேரம் இல்லை சுருவாச்சாரம் அவருக்கு தாழ்வாதலும் தாழ்வான வாழி எழுச்செயல் வாங்க தாழ்வாதலும் வாழி தேழ்வாடு அவர்கள் வைத்தவர்கள் தான் வாழி தாழ்வாழ்வுண்டர்கள் அதாவது என்ன ஆஷாரியால் எப்படி வந்திருக்காங்க சாஸ்திரங்கள்லாம் வச்சுக்கிறாங்க நியாயம் தர்மம் நியாயசாஸ்திரம் வைசேக சாஸ்திரம் வாசிக்கிறாங்க அதெல்லாம் தாழ்வு ஸ்ரீராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் வச்சு என்னன்னு கேட்டார தாழ்வு இல்லைன்னு தாழ்வு ஆள் என்னன்னு கேட்டார் சரியா அமிழிச்சையில் முன்னாடியே போது போக்குவரத்து இருக்கிறதே அதுதான் கிடையாது அவர்கள் தான் சார் தாழ்வுரன் உபதய சட்டம் சொல்லப்பட்டது நினைச்சேன் அமித்ஷன் உண்மையிலேயே பொதுபோக்க வேண்டும் அதான் மலவாழ் மாணவர்களுக்கு பிளவோக்கு தனது ஆச்சார திருவாழ்வு சொன்னிசைலயே போதுபோக்கும் அப்படின்னு சொல்றாங்க அமிச்சையிலேயே பொதுபோக்க வேண்டும் அழிச்செயலில் சொல்லாத மக்கவே கிடையாது அவர் மக்களுடைய சாரணம் சொல்லப்பட்டு விட்ட முடியாது என்றே சொல்ல வேண்டும் அதனால இந்த திவ்ய பிரபந்தம் அழிச்சை வேதங்களுக்குள்ளே புருஷ சும் சிறந்ததா போலையும் தர்மசாஸ்திரங்களுக்குள்ளே மங்கலூர சாஸ்திரம் சிறந்ததா போலையும் வாரத்துக்குள்ளே கீழே சிறந்ததா போலையும் புராணங்களுக்குள்ளே விஷ்ணு புராணம் சிறந்ததா போலையும் அழிச்செயலிலே திருவாரூரி சாரம் பண்ணுறது அந்த கலை உணவாக ஒரு சமஸ்கிருதங்கள் முதல் சரியன் பணியில் பக்தாவதம் விஷ்ணு ஜனாதி மோதனம் சர்வாஸ்தம் சககோபா சகக்கர சாக்கோபரி சட்ட முன் நமாத்தியம் திராவிட வேததாக நாகவர்கள் அப்தர் என்னுடைய தொண்டருக்கு அபுல்ல சொம்பாவதாய் சொன்னேன் இந்த பிரதிபாய் சுவாமி இருக்காரு அவர் அவர் மகோ பிரகாரங்கள் அடிக்கலாம் விண்ணப்பித்தான் திருத்தப்பட்டவரை முதல்ல காட்சிகாடி இடத்துல தொண்டற்கு அமுதந்த சென்மானவே சொன்ன தொண்டர்கள் அமுதங்க சொல்வார்கள் சொல்ல தொண்டர்களா இருக்கிறவளுக்கு அமுது போன்ற அமுதம் போன்ற வைகள் பாடலுக்கு ஆறாவது பாடுவார் பாத்திரம் இந்த பத்து பாத்திரங்கள் ஆறு பாடம் ஆறா உருந்து ஆறா வருது ஆறா அருக்கம் செவிட்டாத அமுதும் செவிட்டாத அமுதம் செவிட்டாத அமுதாரம் இருக்கக்கூடியது திருவாய்கிறார் தமிழர் இசைகால சத்தம் படகு பாலை இமையாக நமது நாட்டு கிடைக்கிறதோ பாலை தமிழர் இசை கால இசை கால தாக்கமும் ஆயிரம் அடையப்பட்ட காலம் இந்த மனவாழ்வாமி காலத்துல அந்த ஊர்ல ஒரு பார்த்துட்டு இருக்காரா சில பேர் சொல்லிட்டு இருக்கா மீனோடும் தெற்குயர்த்தும் வடக்குயர மீனோடும் தெற்கு உயர மத்தும் வடக்கு மீனோடும் மீன மாசம் விஷபம் கடகம் சிம்மம் கல்வி துலா ப்ரிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இருக்கும் மீனம் மேசம் சரியா இந்த ரெண்டு மாதத்திலும் சந்திர கலையா இருந்து மீனோடும் தெற்கு உயர தெற்கு பக்கமா உயர்ந்திருக்கணும் இந்த சந்திர கலையானது மற்றபத்துல இருந்து ஆரம்பத்துக்கு வடக்கு என்ன வடக்கு பக்கத்தில் உயர்ந்திருக்கணும் மகார சம்பம் மகாரவாசத்திலையும் சுப்ப மாசத்திலையும் சமமாக இருக்கணும் இந்த சந்திர இருந்தால் துர்பிஷ்டம் கிடையாது நன்னா இருக்கும் அப்படின்னு ஒரு சொன்னார்கள் இந்த மனவார்கள் அறுவை செய்ய உடை கோபணம் உண்டு உண்டு உண்டோ அருந்த தண்ணீர் உண்டோ சமோடு சமைத்தார் அல்ல செங்கோடு இருந்தார் உண்டு துணி உண்டு உடை கோவணம் உண்டு துணி உண்டு தடுக்க திண்ணை உண்டு திண்ணை அடை கா கதம் உண்டு கவி உண்டு கடகோவல் இருந்தால் அவள் ஆறுகள் உண்டு வடகோவில் பழிந்தால் செங்கோவில் இருந்தால் இந்த மாற்ற பாக்க அனுராஜா சார் ஒரு ஆசிரியர் இருக்கடியா ஒன்னு சொல்லல யாராட்ட கேட்டேனும் யாராட்ட கேட்டேன்னு சொல்லுவேன் அப்புறம் வேலை படிச்சேன் எடுத்துட்டு வருவேன் இதுக்காக சொல்றேன் அப்படிப்பட்ட அர்த்தங்கள் நம்முடைய சம்பிரதாயத்துல அழகான அர்த்தத்தை காட்ட சில விஷயங்கள் படம் நாளே அனுபவப்பட்ட ஆழ்வார்களுக்கு அருள் பெருமாள் கொடுத்தா தான் மயனகரம் மகிழந ஆழ்வார்கள் கிருஷனுக்கும் ஆழ்வார்களுக்கு வித்தியாசமா இருந்தான் கிருஷ்ணன் தங்களுடைய சகோதரத்தால் ஞானத்தை பெற்றார் ஆழ்வார்கள் எந்த அருளாக ஞானத்தை பெற்றார் ஞானத்தை பக்தியையும் பெற்றார்கள் அந்த ஆழ்வார்களுடைய அமிழ்ச்சியே அதுல எது சாரம் திருவாய் எது சாரம் மணவாழ்வாதீர் இன்னும் சோறு படுக ஆழ்வார்க்கு இன்னும் சருநீர் கண்டல் மனவாழ்வார்கள் இருந்தால் திருவாய் அதனால்தான் அந்த காலத்திலேயே மனவார்கள் காலத்திலேயே மனவார்கள் தனியின் அலந்திருச்சம் ஆண்டு மூலம் இப்ப ரெண்டு வருஷமா என் பையன் செய்கிறான் முப்பத்தி அஞ்சு வருஷம் செய்ய அறைய செய்வதே அறைய செய்றியே சொன்னாயிரம் சாச்சு சொன்னாரு வேண்டிய திரவமும் தரையாரு அரங்கம் அடிப்போடும் மந்தள மாலை மாக்கட்ட மனவாளி மந்திரவே ஆற்றில் கணிப்ப செத்து கடல வளர்ச்சி அரங்கர்கள் மாசு அட்ட மாடுதான் மாசு மாறுதான் சம்பன் மனவாரி வந்திலே இந்த தமிழ் பிரபந்தம் என்ன ஆயிருக்கும் அற்ற கழ்த்த புலி ஒரு வாழ்க்கழக்க புரிய கிடைத்தாலும் நல்லா இருக்கும் ஒரு மாற்று கிழக்குல கிடைக்காம விட்டு அந்த புலி தங்கி ஈஸ் கொண்டு விடலாம் கடல்ல ஒட்ட கிடைக்காத விடா சூடாலா அதனால ભગવાન வெற்றி ரேகத்துன சொல்றாரு வெற்றி ரேகத்துன சொல்றாரு சரியா அந்தலாம் பொதி ரேகம் கரெகாரி ஸ் கோ Dari பயர் அந்த அண்ணன் பேரு கோபத்துக்கு அந்த ஆளு اصلا கோபம் காலைல இருந்து வரது கோபத்துல இருந்து வரது கரெகாரி ஸ் ஆயா அது ஸ் கோ பரவாயில்லை ஸ் கோ பரவாயில்லை ஸ் கோ ஜலமடல சரியா என்பது சொல்லப்படுவது இல்லை அச்சுக்கொள்ள வேண்டும் உண்டா சுவாமி விஜய்ய பிரபஞ்சத்தில் எல்லாரையும் சொல்லலாம் அந்த ஈடம் சுனியாதம் பண்ண செய்ய மணவார்கள் அடிக்கடி தான் இந்த வியாக்காளர்கள் பார்த்து சொல்லுவாங்க ஆச்சாரங்களுக்கு எழுதி வர செய்ய அதுக்கு என்ன கண்டனத்துக்கு இருக்குமா அப்படியே இருக்குமா அப்படின்னு சொல்லிதல் அவசாரிக்க என்ன சொல்றாரோ அதை அப்படியே திருவாரூர் நூற்றந்தாது சொல்லிட்டே வர அதுக்கு உன்னியாக இருந்தவன் கண்ணன் நம்பாய்வாருக்கு அதுவாருக்கு இருந்தது அதே மாதிரியாக நம்பாய்வாறு தெய்வமாக கொண்டிருக்கக்கூடிய மனவார் வாழ்ந்த எப்படி இருந்ததுன்னு கேட்டாங்க அவர் அழுவிக்க என்று திருவாரூலையே சேனாக இருந்தது அது சொல்லலாமா ஒரே ஒரு பாசனம் அவரே அழிச்சிருக்காரு அதை மட்டும் சொல்றேன் இதுவே எங்க சுவாமி கட்ட ஒரு சுவாமி கேட்டாத்தான் அதையும் சொல்றேன்னு சொல்லி இதெல்லாம் பல புரியாத ஒரு நாள் ஏழாயிரத்து தடவை சேர்த்து வச்சுட்டா இப்போ இந்த பல இடங்களிலிருந்து சேர்த்து தொடங்க அது கருத்துதான் அல்ல என்னுடைய புத்தியினால அதை ஒண்ணுமே சொல்லல இந்த முதல் கட்டத்தில் கேட்டதால் சொல்றேன் அந்த விவரமா சொல்லுவோம் நம்ம இதான் ஆச்சரியமான ஒரு திருவாய் வழி பாடுறார் குரவ ஆட்சியரோடு குன்றமொன்று ஏந்தியதும் உட்பட மற்றும் பல குன்றமொன்றும் குரவையாட்சியர்கள் திருவாயி ஆச்சரியமான பதில் ஆறாக்கத்தில் ஆச்சரியமான பதில் இருக்கு பரமாச்சாரியரான நம்பி என்ன ஏக்கா தெரியுமா ஆழ்வார் திருவாரியில் மால்வீக்க பட்டமானோடு ஒப்பர் அப்படின் அப்படின்னு பகவான ராமாவதாரத்தை மட்டுமே பேசுவார் அந்த மாதிரி ரத்தாண்ட திருவாரூரில் ஆரம்பம் பேசுவார்கள் கேட்டார் கட்டனுடைய சரித்திரத்தை ரெண்டே ரெண்டு சுல்லுக்கு அகழ்குண்மன் வாழ்விட்டோம் அந்த திருவிக்கராவசாரத்தை பத்தி ராமராமதாரத்தை பத்தி பேசிருக்க அந்த கிருஷ்ணாவத அமராதான் நம்ம சொல்லிக்காரு தேவையில்லை இந்த பத்து பாசனங்களையும் கண்ணுடைய கோலக்கயர்களை ரொம்ப அற்புதமா சொல்ற உறவை ஆற்றியதோடு குன்றமொன்று எழுந்தியதும் உறவு நீர் பொய்கை நாளும் நாள்களும் உட்பட மற்றும் பல அளவில் பள்ளிப்பீரான மாய விதைகளையும் அலற்றி இரவும் நண்பகும் ரொம்ப இடமா பத்து பாசுகிற மாதிரி சொல்றது ரா கிருஷ்ணாவதாரத்தையே அனுபவிக்கிறார் பால ராம பிரகசினி சொன்னவர் திருமணி அந்த மாதிரி கிருஷ்ணாவதாரத்தை தவிர பேச மாட்டேன்னு சொன்னவர் ஆறு எங்க நம்பா இல்லாத போராட்டம் நான் பார்த்தேன் எல்லா உதவியும் பண்ணு பேருக்கு உதவி பண்ணின ஆறாரு உதவி பண்ண சுக் உதவி பண்ணினான் உதவி பண்ணினார் ஹனுமான் உதவி பண்ணினால் அதாவது திருவடி உதவி பண்ணினார் இவ்வாறு ஆக்கிய திட்டம் ஆக்கியத்தோம் இவனுக்கு ஒண்ணுமே தண்ணிலேயே நினைச்சிட்டு இருந்தேன் நேற்று போறேன் வரையாத கட்டம் தேகோதை புத்திஷ்டா பக்திதான் பாவம் சரி நான் வரமாட்டேன்னு சொன்னேன் இவன் திருவடியா அப்படிப்பட்ட திருவடியாக வேறு தெய்வத்தை தெரியவே தெரியாது அந்த தெய்வத்தை தெரியாதவராயிருக்கோதிதகாத்ராவிணிசம் ரிஷியை கிருஷ்ணனுடைய ஆசையே வழிபடுத்தவர்கள் கிருஷ்ண இடத்துல ஆசையே வழிபடுத்தவர் ஆசையு தெரியாச்சாரிவான் அங்கிருந்து குகன் பரதாஜி ப்ராவணன் அழைத்துக் கொண்டு போக வேண்டும் வரான் குகன் சந்தேகத்தினால் அந்த குகனுடைய சந்திகேட்டம் அவர் இருக்கிறத பார்த்தா இதனை பார்த்த உடனே சுக்கன்னு வந்து பார்த்தாங்க பார்த்தாலே இருக்கு தெரியும் அந்த மாதிரி வார்த்தவுடனே தெரிய முடியும் அந்த மாதிரி சொல்லக்கூடிய அர்த்தம் அது அந்த மாதிரி இடத்துல ஆசையே மதிப்பெடுத்தவரோ நம்மாழ்வார் என்று சொல்லப்படுகிறது கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் கிருஷ்ண இடத்துல ஆட்சி வைத்தவர்களோ கிருஷ்ண இடத்துல ஆட்டியே மதிவாக நம்மாழ்வாரே வந்துவிட்டார்கள் அப்படிப்பட்ட நம்மாழ்வார் இந்த மாதிரி படுறக்காக நம்பி அப்படிங்கிறாத ரெண்டாவது சொல்றதுங்க குறைவையோடு கோத்தோம் இது கிருஷ்ணாவதாரத்தை சொல்றவர் ஆரம்பிக்கப்படாத சண்ட போட்டினார் அவரை கூடுவாங்க எவன் கூடுவேன் சொல்றாங்க ஆட்சியர்கள் ஒரு சேர்ந்ததை காட்டுறாங்க மின்ன படமா கூட வாட்டேன்னு சொன்ன கூட்டினா கூட வாட்டினு எத்தனை பேர் கூடியிருக்கா பாத்தீங்கன்னா எத்தனை பேர் கூடியிருக்கா பாத்தீங்கன்னா வியாக்காரம் பண்ணாது வியாக்காரம் தான் ஆச்சரியும் வியாக்காரம் பண்றாங்க இவா எல்லாம் எதுக்கு பாத்துட பாடுறாங்க அனுபவத்துக்கு பார்க்க தவிர இவா தான் பாத்துட பாடுற அவன் காட்சி பாடுறார் சொல்லப்படக்கூடிய அர்த்தத்தை பலவாரன் அவர்கள் கண்டனிக்கிறார் குரவான் கண்ணன் கோல செயல்கள் இரவு பதம் என்ன என்றே கழித்து பேசும் சொல் சொல் பரமனும் santos பரமச்சனுடைய வார்த்தைகளிலிருந்து இதாங்கறது நமக்கு சேல விட்ட அதினாக நமக்கு சுதிப்பாக்கறதாவோம் நமக்கு பராகு சொன்னதுது சொல்லிப்பிடிச்சியே வேற வேற வேற எல்லாம் நடக்கும். ஒன்னு என்ன கேட்கிக்கிறோமா இந்த உடம்பே இல்ல சரியா? உடんவே தெரு. பாசுவத்தை சொல்லி கிட்டியே. அப்படியே செதுக்கினே செத்துன்றது. செவிக்கினிய செங்கல் அந்த சொல்லிக்கிட்டே அந்த பாத்திரம் சொல்லட்டே இனிக்க வேண்டாம் நெஞ்சே துவைபடுது ஈடுபடுகிறார் அதனால மாறன் கலை உணவாக பெற்றோம் மாறன் கலையை உணவாக பெற்றோம் இந்த சிறுபாயு ஊட்டம் தாழ்வு பெருமையை பற்றி விடலோக்கர் வியக்காரத்துல ரொம்ப அற்புதமாக காட்டுற அதை பற்றி சேர்த்து சொன்னாங்க பாடி பாடினாழிஆர் பாடினா பாடினார் புதனாளிவாரி பாடினார்கள் இவ்வாறா இவாரா தாரது அவன் உள்ளு சொன்னார் இதான் பின்னணி சொல்லிட்டே வந்திருக்கா அதனால மயர்வரம் மதியநாதன் ஒருவர் பெற்றவர்கள் அப்போ அவங்க பாதிச்ச உயர்வரம் ஆரம்பிச்சேன் உயர்மரம் உயர்நலம் ஆரம்பிச்சேன் பத்தாவது மாதிரி முதல் திருவாரணி ஆரம்பித்தார் அடுத்த திருவாரதியை பகவானி பாரதின் பாரத தெரிய எத்தப்படி எல்லார்கள பாட கட்டாலும் அது அந்த இஷ்டப்படி முதல் உயர்ந்த ஆரம்பித்த கடைசி பாட்டை பிடிக்கிட்டேன் கடைசியை பிடிக்கிட்டேன் அடுத்த பெயர் வர உயர்நல உடையவன் எவரவர் மயர் வர வதிநல வடிவன் எவரவர் அயல்வரு மவர்கள் அதிபதி எவரவர் சுயர சுடனடி தொழில்களான் மனவே ஆகையான திருவாவூரி ஆயிரம் பாசனத்திலே அந்த எட்டு பிரபஞ்சங்கள் அந்தாதித்தாங்கள் அந்தாதி அதேமாரி பெரிய <ilian> மற்ற தமிழ் பிரபல அந்த பாட்ட காலத்தில் முதல் பாடங்க முடித்த செல்லையோ அவரது எழுத்தையோ அடுத்த மாதத்துக்கு தொடக்கமாக வைக்கிறது அந்த கவிக்குண்டான சாமர்த்தியம் கவிக்கு இஷ்டம் ஆனால் என்ன பண்ணாங்க அவர் பார்த்து பார்க்க உயர்வே உள்ள அதிகரிக்க சிவா கொடுத்திருந்தாங்க ஈடுபாடு <muchas> உணவாக பெற்றோம்னு சொந்ததனால கத்தே கிடையாது என்ற இவ்வளவு உணர்ந்து மதுரவி சொற்படியே நிலையாக கட்டும் நேசிய தினம் உபன்யாசம் உபன்யாசம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நேரடி சொல்றேன் மதுரகவி சொல்லுங்க அந்த மாதிரி தேர்வு மத்தியே இருந்தவர் ஆறுனா பாவிகள் யாரோ தேடும் வசதியு இருந்தார் என்று கேட்டால் எவ்வருமான அரசால் தேடும் வசதியன் இருந்தார் நம்முடைய சம்பிரதாயத்தில் மூவர் முக்கியம் பிள்ளனோடு வீயர் இந்த காட்டுறது இதெல்லாம் ஆப்தி பிரபந்தம் உபதேச பாசனங்கள் இருக்கு இந்த ரெண்டு பாசனங்களையும் ரொம்ப நேற்று என்ன சொன்னேன் ஆச்சாரினை பத்தி இருக்கிறானோ எவ்வருமான பத்தி இருக்கானோ அந்த ஆச்சாரியிருந்து அவசரத்தில் சில விஷயங்கள் சொல்ல விட்டுட்டேன் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் பிராப்தியத்துக்கு பிரசம பருவம் ஆச்சாரிய கைகரியம் மத்தியம பருவம் பகவத் கைகரியம் சரம பருவம் சொன்னேன் முதல் தான் ஆச்சாரிய கைசரியம் என்ன சொன்னிருக்கேன் ஆச்சாரத்தை பற்ற கைகிறேன் ஆச்சாரிய கைகரியம் பகவானுக்கு பற்ற கைகிறியே பகவத்கைகரியா பாகவத கைத்தரிய ஆச்சாரிய கைகரியன் பண்றது பகவான சொன்னேன் பரந்தாட்டி சொன்னேன் பகவானுக்கு பண்ணக்கூடிய கைத்தெறியவே ஆச்சாரிய கைகரியன் தான் என்ன கைகரியம் பகவத் கைகரியம் எனக்கு பண்ணாத உன் சிறு சிறுவனே ஆச்சாரியம் அவங்க பிரீத்திக்கு தக்கவாறு ஆசாரங்களுக்கு பண்ணக்கூடிய கைகிரி செய்யும் மணவாழ்வாதிகளுக்கு இவரை மருந்துடாதே அப்படின்னா அதுக்கு எடுத்து எப்பினார் அதனால கதூர்வேதி மந்தம் அங்கு ஏற்படுத்தினர் அந்த கதூர்வேதி மந்தலத்தை ஏற்படுத்தி எம்பதுமான சொல்லப்பட்டிருந்தார் நம்பரா விஷயமாக திருவாயு நூற்றினார் ஆழ்வார்கள் அதே மாதிரியாக திருமண ஆயிரம் சாட்சி குழு அவர்தான் எப்பருமானார் அந்த எப்படி இந்த பிரபந்தங்கள் பண்ணினார் ஒரு பிரபந்தம் தான் எசிராஜ விஷதி அந்த எத்திராஜன் அறிய தொடர்ந்து புறார் ஜியானத்தைராஜன் செ அந்த ஆழ்வாரங்க சுவாமி எழுந்துள்ளிருக்கிற காலத்திலேயே அங்குள்ள எழுந்துள்ளிருக்கக்கூடிய எம்பெருமாநாருக்காக பாசுரங்கள் இருபது பாசுரங்கள் ஏன்ராஜன் சென்னை இருபது பாசுரங்கள் விட்டார் இந்த திருமந்திரம் தயன் சர்வஸ்லோகம் மூணு சேர்க்க இருபது தனிசே இருபது ஸ்லோகமா பண்ண சம்பிரதாயகமான திருமந்திரம் தயன் சர்வஸ்லோகம் இது மூணு எழுத்துக்களின் கூட்டி நோமையான திகண்டா ஆறு மதங்களோடு குடியிருக்க கூடிந்தது கண்டா திருமந்திரம் எழுத்து பதினோரு எழுத்துக்கள் ஒரு புரியலா இருக்கக்கூடியது ஏகம் ஸ்ரீமதே நாராயண ஆற ஸ்ரீமதே நாராயண ஆழ நமஹா அதனால அஞ்சு எழுத்து ஆறு ஸ்ரீமதே நாராயண நமார் ஸ்ரீமதே நாராயண ஆராயண ஆழ நமஹான் அஞ்சு எழுத்தாலும் பதினோரு எழுத்து பல வியாக்கான அல்லது எண்பது மனநாள் விஷயமான ரெண்டு நிற்கக்கூடிய பிராப்தான் இருக்கக்கூடிய ஆர்த்தி பிரபஞ்சம் முக்கியமாக சொல்ற நம்பிக்கு நீ அனுமண வேண்டும் ரொம்ப விழா பாசனம் பாடுறார் அது சில விஷயங்களை மட்டும் அந்த சொல்றேன் ஒரு பாசனம் பாடுற உண்மை ஒழிய ஒன் தெய்வம் மற்றும் எரியார் மல்லுக்கு நிலையை நீ தந்து எதிரா என் திருவரங்கத்தில் ரங்கப்பசீது எத்தி பசி எட்டிப்பற்றி சொல்றாரு தெய்வம் உன்னை உள்ள ஒரு தெய்வம் முக்கியம் உண்மை ஒழிய ஒரு தெய்வம் என்ன சொல்லு எப்படி என்று வந்திரி ஆய்வார் தப்பா உண்மை ஒழிய உண்மை தெய்வம் தெரியுமா ரங்கநாதன் பெரிய பெருமாள் இளலோகிய அத் வியாக்காரம் எனக்கு எல்லாம் சுருக்கமான அவ்வளவு அது பாசுரத்துல வியாக்காரத்தை உண்மை ஒழி ஒரு தெய்வம் மற்ற அரியா ஆனா வெற்றலாருக்கு கூட எனக்கு தெரியாது பெரியவர்களால் கூட தெரியாது உன்னைத்தான் எனக்கு தெரியும் வந்து புகை என்ன வந்து வந்து புகை இருக்கிறேன் அல்லாத அர்த்தங்கள் பத்தாழ பத்தா பத்தா பத்தாச்சா யாரும் பெரிய வருமானத்தையும் பண்ண காட்டுவ எவ்வருமானத்தையும் பண்ண காட்டுவார் ஆழ்வார் ஆழ்வாரையும் ஆண்டாளி நேற்றைகள் ஒரு சே அத மண்ணு முறை வருக நம்பி நிலையை எந்த நீ தந்து வடுக நீ என்ன தந்தாயோ அத எனக்கு மனவாளி என்று எக்காலத்தின் மன்னின் சத்தவாய் பிரார்த்தித்தார்கள் அந்த மாதிரி எதிராக உனக்கே நான் கைகறி அதாவது அதாவது ஒரு பத்து வருஷம் முன்னாடி அந்த உங்களுக்கு உடனே கேட்ட நீ கேட்டுதான் செய்யணும் நீ உலகம் கூட அவருடைய பிள்ளை ஏன் திருவாய் குழிய ஈடுபாடு கொண்டிருந்தபடியா அவருக்கு தினந்தோல் ஆங்கிலம் சாசனத்தை சேமித்தால்தான் தூக்கம் இவருக்கே முன்னின்று வருகிறேன் இவருக்கே முடிஞ்ச திருவாய் திருவார்கள்னா இவர் கிஷ்யனாக இருந்திருக்கிறார் ஆனால் திருவாயு பிள்ளைதான் மேல் ஆச்சாரியர் ஆச்சாரியை தாயகத்தில் திருவாயு வெளிப்பிள்ளை தேசிகளின் திருவாயு வெளிப்பிள்ளை மாட்டில் திருமலை ஆய்வார் என்னை மாட்டில் திருமலை ஆய்வார் என்னை மாட்டேன் கிடையாது அமைய வேண்டாம் வேறு ஒன்றா போக்காத வேறு ஒன்றாக குற்றம் மாசில் குற்றம் இல்லாத திருமலை ஆய்வார் திருமலை ஆழ்வார்னா அவர் இன்னொரு நான் நான் சாத்திக்க என்ன என்ன வாய் பிரியாசம் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா அது அகங்காரம் ஆனா அது சொன்னது வயசு என்ன மாதிரி ஒத்துப்பட முடியாது சாமி தாக்கலாம் நான் அவரையே பாதிப்படுத்த காக்கிறீங்க அவரால் திருத்தப்பட்டவன் எந்த எப்படி சொல்லணும் இருக்க அவர் தான் அவர மாதிரி ஆறுதான் சொல்லுங்க இது அவ்வளவு பெரிய டேலண்டி கிரகிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருக்கணும் அந்த மாதிரி ஒழுங்கா உப்புத்தோமே நாங்களும் வருத்தப்படும் அந்த மாதிரி இருக்கோம்னா நாங்களே வந்திருப்போம் இதுக்காக தலைவர் என்ன அவ்வளவு தரக்கூடியவர் கூடியவர் கொடுக்கறது சரி அந்த மாதிரி ஆர் தர மாட்டேன் ரொம்ப ஆச்சரியமான வக்தி அவருடைய அனுபவத்தான் சொல்றேன் குருகுரப்பதி பிரபாவத்தில் சொல்லப்பட்ட என்னை நின்றால் திரைத்தால் நிகர என்ன பக்கம் ஆரம்பித்த முதல முடிவு விஷயமா திருப்பள்ளி அந்த திருப்பள்ளி அரிசியிலையும் முதல் பார்வையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அரங்கத்தம்மா பள்ளி அழிஞ்சிருக்கிறது முதல்ல கந்திரவன் குளிர்ச்சி சிக்கரம்பன் தலைவர் கர்ஜி பாசி அரைமறிந்து நிச்சயம் உறவை உணர்த்தியதில் இந்த உயிருக்கு எல்லாரும் எல்லாரும் அடுத்த கட்டத்திற்கு அடுத்தவாரம் என்ன என்ன அர்த்தம் சொல்றேன் வைராக்கியங்கள் சொல்ற ஞானபக்தி வைராக்கியங்கள் சொல்லுங்க நமந்திய அத் அக்ளிஷ்டே அகாட பகவத் பக்தி சிந்தாதி எங்கள் நாடகர்கள் எப்படிப்பட்டவர் நாடக நவஹா சிந்திய அத்ஷ்ட வைராசையே அகாத பகவத் பக்தி சித்தனை ஒரு ஆச்சாரங்களுக்கு என்ன இருக்கணும்னா ஞானம் இருக்கணும் பக்தி இருக்கணும் வைராக்கிய வைராக்கிய ஆத்மாவைவல்யத்தில் வயதாகியிருக்க வேண்டும் ஆத்மானுற கைவல்யத்துல அஜித்தாய் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தில் வைலாக்கியிருக்க வேண்டும் இதுதான் ஒரு சப்தா எனக்கும் ஞானம் உண்டு எனக்கும்க்தி உோ எனக்கும் வைலாக்கியம் எனக்கு என்ன ஜான ஊர் அக்கற போல பத்திய ஜான நல்லா தெரியவில்லை நல்லா ஞான செய்யும் பக்தி என் கொண்டாட்டம் வைராக்கியா கண்ணன் கோயில் போக பாட்டேன்னு சொன்னாங்க அதான் வைராக்கியம் ஆக சந்தாதிக்கும் ஞானபக்தி வைதாக்கியம் உண்டோ ஆச்சாரியாருக்கும் வைர ஞானபக்தி வைதாக்கியம் இருந்தோம் இந்த ஞானபக்தி வைராக்கியம் இருந்தால் ஆனந்தர் இறங்காலும் ஆனந்தன் இறங்காலும் இன்னொரு சொல்ல முதல்களில் தன்வார் தன்மை தன்மை அன்பன் தந்தை அறைவர்களுக்கு அதுதான் சொல்ற வாத்தியம் அன்புதான் வாசல்யம் என்ன கருகம் பண்றான் ஒரு அதிகாரம் பக்தியோகம் அதிகாரம் அவனா ஆதிசன்யம் அனந்த கஜித்வம் ஆதிசன்யம் தான் என்ன இரண்டு கை இப்படி இப்படி தொங்கிக்கின்ற கைய இப்படி சேர்த்து ஆதிசன்யம் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்படி சேவா ஒண்ணு இல்லை சேவ் ஏற்பாடு இல்லை கரையாடு போன்ற போது ஒண்ணுமில்லை போனாலும் சார் ஒரு கால எடுத்து வைக்கணும் நடக்க முடியும் கல்லூரா கூட வேறும் தெய்வத்திட்ட போக மாட்டேன் வேற தெய்வம் அதத்தான் அப்பா காலும் கடக்கையும் குப்பி பண்ணியும் அவர்கள் பயந்துள்ளார்கள் காலும் கடக்கையும் தாழ்னா நீ விட்டு நான் போட்டேன் அந்த அர்த்தத்தான் அதிகாரம் ரொம்ப அரமான அர்த்தம் அதிகாரம் இரங்காரம் அதிகாரம் எதிராட்டால் நீ இரக்கி வச்சு நீ இறங்க வைத்தவது நீக்கே இறங்கம் என்ன அடுத்த சொல்வோம் செய்வார் இருந்தோம் பொறுக்க வந்தா இருந்தோம் அரங்கம் பொறுக்க வந்தா இருந்தோம் அனைத்துலகம் வாழ்க்கிற எதிராக மாமுனிவா இழைக்கு இறங்கி இது தமிழ்த்தம் சாதாரண அதுவும் இருக்கிற சு போல்லை செய்வா இருந்தோ உனைப்போல் குறுக்கவல்லா இருந்தோ அனைத்துலகம் வாழப்பெருந்த எதிராக மாவுனிவா இழைக்கு இறங்கா இனின்னு சொல்றாரு இந்த பலத்தில இதுக்காக சொல்றேன் இப்படி எம்பருமைய செல்வடிகளிலே கைகரியம் பண்ண வேண்டும் என்பதையே கருசி காலத்தின சுவாமி ஆட்சி பிரதமர் தான் தங்கிறது ஆட்சி பிரபஞ்சம் அதுரவி சொற்படியே நிலையாக பெற்றோம் மதுரகவி சொற்படியே நிலையாக மதுரகி ஆகியவார் தெய்வாக கொண்டிருந்தாரோ உபாயமாகவும் உபேதமாகவும் கொண்டிருந்தாரோ அதே மாதிரியாக மனவாரவா அப்படியே கொண்டிருந்தார் சேஷியாக கொண்டிருந்தார் உபாயமாக கொண்டிருந்தார் உபேதமாக கொண்டிருந்தார் அர்த்தத்தை சொல்லலாம் உள்ளவரால் நம்புறவர் மொழிகள் பெற்றோம் முன்னவர் நான் வந்த ஒருவர் முன்னாடாக இருக்கக்கூடிய நம்முடைய குருபாச்சாரியாக இருக்கே அவர் என்னெல்லாம் புத்தகம் எழுதி வச்சிருக்கோம் அந்த புத்தகங்கள் எல்லாம் நன்றாக நான் ஞாபகத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறேன் ரொம்ப அந்த மாசு சிலவற்ற நம்முடைய புறவர்கள் முன்னவர் நான் நம்புறவர்கள் முடிவு உள்ள பெற்றோம் முழுது வகையில் நமக்கு பொழுதுபோக்காக பெற்றோம் ரெண்டு திட்டத்தையும் சேர்த்தை உபன்யாசனையும் சேர்த்தே சொல்றேன் முன்னவரால் நம் குறவர் மொழிகள் உள்ளது பொழுதுபோக்குதல் தயக்க போக்குதல் அர்த்தம் நம்ம காலத்தை போக்குறத பற்றி இரு ஆழ்வார்கள் நல்லா பேசிருக்க ஒரு ஆழ்வார் திருமணி ஆழ்வார் தெளித்து எழுதி வாதித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் போக்கினேன் போதும் அனுசரிச்சுட்டோம் எழுதி அதுக்கப்புறம் வாசிக்கணும் எழுதி வாசிக்கணும் எத்தனை எத்தனை பேர எழுதி பார்க்கணுமோ அத்தனை கேள்வி மனசுல நல்லா இருக்கும் வாங்கி வழிபட்டு அத்தனை எல்லாம் அடுத்ததான் அப்போ அவர்தான் பெரிய திருமன் தாங்க நம்மால் கைகலந்தான் சொல்லுக்குதான் வியாக்கியம் பெரியவாசான் விலை சென்டர் தான் விலை ரொம்ப இருக்க அந்த சமயத்துல வியாக்காரம் ரொம்ப சுருக்கம் அவர்கள் அவர் தான் அச்சாரிகள் அப்படிதான் பக்கத்தில் இருக்கிற அண்ணன் சுவாமி எங்களுக்கு இதுக்கு இப்படி ஜெட்டின சாத்துட்டு ரொம்ப புத்தகத்தில் எடுத்துருந்தா ஈசி ஓலையில எழுத்துட்டு ரொம்ப கஷ்டம் ஆடியில் இருந்து ஆடி வருஷம் ரொம்ப சிரமமா இருக்கும் ரொம்ப பிரஷர் குடிச்சா ஓட்டையா போடும் ஜாஸ்திரிச்சா ஆகிடும் அந்த மாதிரி இருந்துட்டு எல்லா பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி மனவார்கள் வியாக்கியான எப்படி இருந்தாருவங்க சுருக்காஞ்சி சுவாமி சம்பிரம் இருந்து புண்ணியம் பொன் விளங்கும் தெரிய போக முடியுல்ல புண்ணியம் போல பாபமும் எப்படி சொல்லப்படாதீங்களோ பொழுது எப்படி போக்குவார் மண்டலத்தவரோடு ஆபத்த போ போறவே போராடு போறோம் எத்தனை வேலை வச்சு எத்தனை அத்தனை வேலைகளுக்கு நடுவில் நானும் வந்துருங்க பரவாத வந்தவாளு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமா கேக்குறேன் அட்லீஸ்ட் இது ரெண்டாவது நல்ல பொண்ணா போகிறோம் அந்த மாதிரி சந்தோஷப்படுறோம் அட்லீஸ்ட் சில பேர் ஈடுபாடு கொடுத்துருக்காங்க இல்லையோ அதை கேக்குறேன் பொண்ணு எப்படிதான் போகிற கார்களந்த வேணியான் கைகளந்த ஆடியான் கைகலந்த ஆய்யான் திருவாழியோடய கூட இருக்கிற காதோசி தேவதேவேச சங்கர சக்கர கதாதர்கள் கிருஷ்ணாவதார சரித்திரங்களை சொல்லிட்டு இருக்க வேண்டாம் நல்லா கிருஷ்ணாவதாரம் என்ன ஜாக்கோசி தேவதேவேசர்க்கசக்கரமான பரக்கர காலத்திலே சந்து சக்கரங்களோ சந்து சக்கரங்களோகம் அதாவது கிருஷ்ணாவதார சரித்திரமான மகாபாரத என்ன மற்றும் தான கருத்திரம்யன் கைகலந்த பார்கலந்த வல்வையிற்றான் பாம்பனையான் பார்க்க வல்வையிற்றான் புராணங்கள்ல சொல்லப்பட்ட சரித்திரங்களை பார்க்கலந்த வல்வையிற்றான் கடவுகளும் மண்டகமும் மற்றும் எல்லாம் எஞ்சாவும் வைத்தடைக்கு ஆளின் மேலோடு இடங்களில் கண்களந்த ஈசங்கரா திருக்கோவ் வணிகத்துல சொல்லுகிறார்கள் கடவுளும் தருகிலே முதலே உலகமும் சிறுகுடன் முழுவது மகப்பட கறந்து ஓர் ஆதினை சேர்ந்த கருணாபாயனை என்னது குருமான தெய்வம் மட்டுடையவோ யானை எல்லாரையும் காப்பாற்றினார் பார்க்கலான் பாண்டனைய கல்யாண குணங்கள் நிறைந்து அந்த போனும் வேலை இருக்கு இன்னைக்கு நடுற உண்யாசுகார கூப்பிட்டு கையிலே இல்லையா அவர் என்ன அதுதான் முக்கியமான இவங்க உள்ள காப்போச்சியாத்த அவர் போக்கம் பண்ணி கொண்டே காலத்தை தண்ணி அவர்தான் இவ்வாறு பாட்டுபட்ட சரியில்ல நாங்க எப்படி இருக்கணும் அவருக்கு தெரிஞ்சு பாட்டு பாடாது அது கலைஞராஜ் அறிவித்து சொல்லிவிட என்ன செஞ்ச ஒரு சுவாமி கொள்ளையில ஒரு பிரிவரம் இருந்தது காற்று கிடக்கு என்ன பண்றது வெளி சா தேங்காய் அவர் கேட்கிறாரு பெருமாள் தீர்த்தத்தை விதி சென்னை மரத்துல ஏறுறாங்க எதுவான திருத்தத்தை நிதிக்க மாட்டாங்க இவர்தான் இந்த கவிதை நான் பொழுதுபோக்கு உன்னால போகின்றதே நம்ம ஆளுதா இருக்கு நம்ம போலத்தான் பட்டவாளர்கள் பாதித்தாரு அந்த மாதிரி இன்னொரு சொம்புல ஜலம் இருந்தாலும் கவுச வச்சுட்டா ராத்திரி அவர் கொல்ல பக்கமாட்டா ஒரு சாதிக்கூடிய அர்த்தங்கள் என்ன அதத்தான் உள்ளவர் நாம் நம்புறவர் மொழிகள் உள்ள பெற்றோம் உழுதுபவை நமக்கு பொழுதுபோக்காக பெற்றோம் அத பொழுத போக்கு அவரு கொண்டே பொழுதுபோக்கு எப்படி சரித்திரங்களை சொல்லிக்கொண்டே பொழுதுபோக்க வேண்டும் சக்சார்த்தங்களை சொல்லிக்கொண்டே பொழுதுபோக்க வேண்டும் என்று விட சொல்றேன் காட்சிதார சொல்ற பண்டு பல வாங்கியோகிறாங்க இது இது ஆட்சி பரம்பரைல உள்ள பாஷைங்கது பங்குபடை ஆதி என்ன அர்த்தம் நல்லபிகாலம் என்ன விளக்கம் தெரியுமா நல்லபிகாலம் நல்லபிகாலம்னா அர்த்தம் தாம் எம்பர்பானாரத்துக்கு கிட்ட பன்னீராயர்கள் சிவைஷ்டவர்கள் 700 சிஏ தாங்களா இப்ப 400 சிஏ தாங்களா கடத்தமா பன்னீராயர் சிவைஷ்டவர்கள் தாங்க கடத்தமா இருக்கு சரியாடா வாழ்க்காலம் நல்லடி காலம் அதான் நான் எல்லாரும் இங்க வேண்டும் என்பதற்காக உத்தீவிக்க வேண்டும் என்பதற்காக மனிதனே செய்தவர்களும் பந்தகன் தன்மை எத்தனையோ இயங்க அத்தனை பண்ணினேன் கண்டக்தான் கண்டக்தான் கண்டக்தான் சங்க தமிழ்றாவே முப்பதில் தப்பாறை முப்பது அங்க போய் சோடினேன் கண்டு சேரி அங்கதெல்லாம் போய் சோடினேன் அந்த காலத்துல ஏன் புத்தகம் பண்ணலன்னு கேட்டா ஆச்சாரியெல்லாம் சோர்றது அவகிட்ட எல்லாரும் எது என் கண்ணுக்கு சென்பட்டதோடி அழைஞ்சு பாட்டு கண்டனி அவரை கஷ்ட நான் அதையும் காலத்தை காலத்தை கழித்தேன் மொழிகள் என்று சொல்றேன் உண்டுபவை நமக்கு தொழுது போக்கார பெற்றோம் பின்தில் நெஞ்சு வேறொரு என் மனசார் ஈடுபடங்களை ஒன்றுதலில் நின்று பெறாமல் பெற்றோம் மற்ற கிரந்தங்களில் உள்ள கடைசி சட்டம் சொல்லி செய்த அதை பற்றி சொல்லி முடிகிறேன் பிறர்களுக்கும் பொறாமையில்லா பெருமையும் பெற்றோ அதை வேட் யாரு சார் நானா தப்பாச்சு சொல்ல மாட்டேன் பேசு நிர்மலியா சொல்லினார் அவங்க அங்க தெரியாத சொல்ல விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா இருக்காங்க இவன் நல்லா இருக்காங்க அப்படின்னு சிலர் பராமல் அந்த மாஸ்டர் என்னது இந்த மாஸ்டர் அதை கிடையவே கிடையாது சிலருக்கு உண்டான பெருமைகளை நான் தலைவணைந்து ஏற்கின்றேன் நான் சாழ்ந்த சிறர் நிமிடம் பொறாமையில்லா பெருமையும் பெற்றாடி ஒரு சற்று இந்த எட்டாம் அடியை வச்சா இந்த ஏழு அடி என்ன அதுதான் வேலை எழுதணும் வெயிட் உள்ள மாசம் எது போதை அவரே இருக்கும் இடங்களிலே பிரபடனால் கைகரியும் இந்த ஐந்து விஷயங்கள் அடைய விடுகயா சர்வசமான நமக்கு <muchin> நடத்தூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாலும் இது உழவர்களும் அதுக்கப்புறம் நிலங்களிலே பிரபல உபரத்துடன் நிலங்களில் இருக்கு சாமல் நிச்சயம் இந்த ஊர் இருக்காங்க எந்த விசத்து வர்த்திக்கிறார் நாங்க ஒத்தனர் என்ன பெருமாட்றேன் நம்ம விடாத உத்தாண்டு நம்ம விடாத அரங்கம் மெய்யம் கட்சி தேர் மல்லை என்று மண்டின மண்டி அந்த ஈடுபாடு இருக்க வேண்டும் ஒரு பேச்சுக்கு தொதிக்கையும் இருக்கும் நாள் இவங்களுடைய நிலங்களிலே அந்த பரவல்யம் உடல் இருக்கிற வரையிலும் அப்படியே யாத்திரையா போயிட்டு இருக்கணும் உங்களுக்கையும் இந்த அஞ்சு வந்துடும் அஞ்சும் வந்துடும் சுவாமி விஷயம் அப்படின் இப்படி இருக்கும் ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஏற்றமறிந்து உகந்திருக்கிற இப்படி இருக்கும் ஸ்ரீவைஷ்ணர் இப்படி எவனாலும் ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் இருப்பான இந்த பூமண்டலத்திலே இப்படியோ பைத்தியக்காரன் பேசுறேன் ஒரு பைத்திய சொல்லாம் எதை உகந்திருக்கோராஜா சூத்திரத்துக்கு தாமரை சுத்தா போதே அடுப்பு இருக்குற இந்த உலகத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு நாள் சீ வைத்தவா இருக்காருன்னு சந்தோஷப்பட வேண்டாம் இப்படி இருக்கும் சீ வைத்தவர்கள் ஏற்ற மருந்து உகந்திருக்கணும் அதுதான் சந்தோஷம் அதுதான் இம்பார்ட்டன்ட் அது வரவே வாராத மற்ற முன்னாடி சொல்ல அன்சும் வந்துடும் இது சத்தியம் பெருமையும் பெற்றோர் நீச்சலாகத்தான் சொல்லுவார் நீசனே நிறை ஒண்ணு இது எங்கணி பாகம் வைத்த பரம்புற சோதிக்க என்ன தன்னை வெறி நீச்சலாக சொல்லிட்டு நீச்சனாக வெளிக்கொண்டு மட்டுமில்லைதான் தன்னை சின்ன திரவ மல்லாவை மறந்து உளபதி இருக்கிறோம் ஏழுபடுகின்றன விளம்பரப்பதி இருக்கிறோம் ஆனால் திருவரங்கத்திலேயும் அவர்கள் பிறந்த விடமாக இருக்கக்கூடிய அவதரித்த விடமாக இவ்வளவுதான் கைகே இருக்கிறார் து ஆழ் அவனுக்கு பெருமை இருக்க வேண்டும் எனக்கு பெருமை இருக்க கூடாது என்கிறதால்தான் அந்த ஊரில் சின்ன விகம் எந்த ஆட்சி இடம் இது இந்த திருவரங்கமான அந்த ஊரில் இருக்கிற காலத்துல எனக்கு ஒரு விதி விக்கிரம் இருந்தால் அதுதான் உண்மையான விக்கிரம் அவர் உதந்த திருப்பிய அவர் உகந்த திருமேன் அவராலே தான் உடுத்து வைத்துக் கொண்டிருந்த ஒரு சொம்ப அந்த தொம்பில் இருந்து பண்ண விக்கிரமா அப்படின்னால இந்த சாக்காத விக்கிரமா இருக்கிறான் தன் அவளை சாய்த்து கொண்ட தன் அவளவு சாய்த்து கொண்ட ஈசனே என ஒண்ணுமில்லை எங்கள் பாதமும் வைத்த பரம்பிக்கல அவருடைய பாபா பெரிய திருமலை நம்பி சுவாமி எம்பருமான வரா அவன் அந்த அனுபவ திருமணி கோவில் வர வந்துட்டார் கைதான் வராத குரு எனக்கு ஆச்சாரியா இருக்கு நான் உலக சீலாபான அர்த்தங்களை கேட்டபடினாலே எனக்கு நீ ஆச்சாரியா இருக்க அதோடு மட்டுமில்லாமல் எனக்கு மாசுமரா இருக்கிறேன் மாமாவா இருக்கிறேன் இங்க இந்த மாதிரி சூழ்நிலை கூப்பிடமா இந்த ஊர்ல சீவிஷ்டவாளியால பார்த்தா சொல்லுங்க இந்த ஊர்ல சீவிஷ்டவாய் தேடி பார்த்தேன் என்னவெட சாய்ந்தவன் ஆடுமே கிடையாது ஆயிரம் நிச்சலாக என்ன காட்டிலும் பெரியவரே கிடையாதுன்னு சொல்றதால நானெல்லாம் இருக்கும் நாம அப்படி இருந்து இருக்கா சொல்றேன் இந்த தீவை சம்பிரதாயமானது அந்த எதோ மக்களும் கொள்றானோ அவ்வளவு நம்ம தாழ்த்தி கொண்டா தலைமையில எழுத்த எல்லாரையும் சட்டாரியா எழுதி தனவே இருந்தார் இந்த மாதிரி நன்பவரத்தை தாழ்த்துக் கொண்டார் ஆற்றார் தான் வேற யாரும் சொன்னதுக்காகவே அப்படிப்பட்ட வைபவம் எட்டு அடிகளினால வைபவத்தை ஓரளவு சொல்லிக் கொண்டதே அணியத்தையோடு கூடியவர் ஓரளவு பல மகாந்தனை கேட்ட அர்த்தத்தை உன்யாசமாக ஒரித்து ஏதாவது குற்றங்கூறுகள் இருப்பேன் கவிக்க பிரார்த்திகளை நன்மை இருப்பேன் அவருடைய கற்றாக்க பலத்தால் சொல்லி இத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன் பொறுமையாக உங்களுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு என்று சொல்லி